அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வெஹாமை அதிகாரத்தோட சாரத்தை பார்க்கறோம் நேற்றைக்கு கடைசியாக நாம பார்த்தது ரெண்டு நாளா நாம மெசேஜஸ் அனுப்ப முடியல இப்ப அதனுடைய தொடர்ச்சியே சொல்றேன் இளமென்று வெகுதல் செய்யார் புலம் புண்மையில் காட்சியவர் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்று வெகுதல் செய்யார் அதாவது இந்திரியங்களையெல்லாம் நிகரகம் பண்ணினவர்கள் புலனடக்கம் பயின்றவர்கள் புலன்களையெல்லாம் வென்றவர்கள் அல்பமாக சிந்திக்காத தன்மையை உடையவர்கள் நம்ம வரும வந்துவிட்டது என்று பிறருடைய பொருளை கவர்ந்து அதை வைத்து வாழலாம் என்று நினைக்க மாட்டார்கள் இதோட சாரம் அஹி அகன்ற அறிவெல்லாம் யார் மாட்டும் வெஹி வெறிய செய்யின் அதாவது பிறருடைய பொருளை ஒருத்தன் விரும்பி அதற்கான தீமையான செயல்களை ஒருத்தன் செய்வானே அவன் எவ்வளோ படித்தவனாக இருந்த என்ன அதே சமயம் படிக்காதவனாக இருந்தாலும் பிறரிடத்துல பொருளை விரும்பாமல் இருந்தான்னா அவன்தான் படித்தவனாக கருதப்படுவான் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு கற்ற அறிவு பயன்படலைன்னா அந்த அறிவை வைத்து என்ன பண்ணுறது கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்னு படித்தோமே அது அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும் குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தன் இருக்கான் அதாவது இறக்கம்ங்கிற குணத்தை அடையறத்துக்கான வாழ்க்கை அருள் நாட்டத்தை அருள் நாட்டம்னு சொன்னா இந்த இடத்துல எல்லா உயிர்களையும் தன்னுயிர் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு குணம் அதுதான் அருள்ன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆற்றின் கண் நின்றான்னு சொன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவன் பிறருடைய பொருள விரும்பி இனானே ஆனால் அவனுக்கு கெடுதல் நிறைய வரும் பொல்லாத சூழக்கெடும் சொன்னார் அப்புறம் அடுத்தது சொன்னார் வேண்டற்க வெஹியானாக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் அதாவது பிறர் பொருளை விரும்புறதுனால ஒருத்தனுக்கு நிறைய செல்வம் சேர்ந்து மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது பிறர் பொருளை அடைஞ்சு அதனால் நம்ம சுகப்பட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒருவன் இன்னொருத்தருடைய பொருளை விரும்பி அதனால் வரக்கூடிய ஆக்கத்தை வேண்டக்கூடாது கட்டளையடுற மாதிரி சொன்னார் இந்த ஏழு பாட்டில் பிறர் பொருளை விரும்புகிறதுனால வர்ற தோஷம் குறபாடு குற்றம் சொல்லப்பட்டது பிறகு சொன்னார் அஹ்ஹாமை செல்வத்துக்கு யாதனின் வெஹ்ஹாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் நம்முடைய செல்வம் குறைவுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிறருடைய பொருளை விரும்பாம இருக்கணும் பிறன் கைப்பொருள் வெஹ்காமை வேண்டும் அஹ்மை செல்வத்துக்கு யாது அப்படின்னு கேட்டா செல்வம் குறையாம இருக்கணும்னா பிறருடைய பொருளை விரும்பாம இருக்கணும் அப்படிங்கிற குணம் வேணும்னர் அடுத்தது அறணறிந்து வெஹ்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திருநர் ஆக புத்தி உள்ளவர்கள் நல்ல தர்மத்தை தெரிஞ்சவர்கள் பிறர் பொருளை விரும்பாம இருக்கிற காரணத்தினால அவங்க கிட்ட போய் அவங்களுடைய அந்த உயர்ந்த குணத்தை விரும்பி திருமகள் மகாலட்சுமி அங்கே எப்பொழுதும் இருப்பாள் அப்படின்னு உபதேசம் பண்ணார் முதல்ல ஏழு குரல் தோஷம் சொல்லியது இந்த ரெண்டு குரலும் கடைசியாக பார்த்தேன் இந்த ரெண்டு குரல் குணத்தை சொல்லியது இனி கடைசியாக பத்தாவது குரல் இரல் ஈனும் எண்ணாது வெஹ்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும் எண்ணாது வெஹின் இரல் ஈனும் அதாவது பிறருடைய பொருளை விரும்புறத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை துன்பங்களை நினைக்காம இருந்து ஒருத்தன் செயல் புரிவானே ஆனால் என்னாகும்னா நிச்சயமா அவனுக்கு சர்வநாசம் எல்லாம் அழிஞ்சு போகுங்கிறார் ஆனால் இன்னொருத்தர் பொருள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பண்பு செல்வம் ஒருத்தங்கிட்ட இருக்குமானால் அவனுக்கு எப்போவுமே வெற்றி தான் வாழ்க்கையில் மேன்மைதான் கிடைக்கும்னு வெகுதலினால வரக்கூடிய குற்றத்தையும் வெக்காமையினால் வரக்கூடிய குணத்தையும் ஒரு சேர இந்த குரட்பால உபதேசம் பண்ணிவிட்டார் ஆகவே இந்த பத்து குரட்பாக்களையும் நாம் நன்றாக மனதிலே பதித்து திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி நிற்போம் திருவள்ளுவர் என்றென்றும் நமக்கு அருள் புரியட்டும் இனிமே மனநலம்ங்கிற தலைப்பில் பொருள் பற்ற நீக்கதற்குரிய அதிகாரத்தை படிச்சு கொண்டிருக்கோம் ஒப்புற வரிதல் படித்தோம் ஈகை படித்தோம் வெகாமை படித்தோம் இனி அடுத்த அதிகாரம் கள்ளாமைங்கிற அதிகாரம் அதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை என்றென்றும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்